तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நும நாரத உச்ச சமேதம் பிட்சசே பகவஸ்வன் நாரதமர்ஷி வசுதேவரிடத்தில் பேசுகிறதாக சுகாச்சாரியார் பரீட்சித்துக்கிட்ட சொல்லுகிறார் ஹே சாத்வத ரிஷப நாரதர் வசுதேவரை பார்த்து இப்படி சொல்கிறார் சாத்வத ரிஷப அப்படின்னா சாத்வத்தர்களில் தலை சிறந்தவனே சாத்வதாம் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள்னு அர்த்தம் சத்வகுண சம்பன்னர்களில் தலைவனே நல்ல குணங்கள் பொருந்தியவர்களிலெல்லாம் சிறந்த நல்லவனாக விளங்குகின்ற வசுதேவனே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார் நாரத மகர்ஷி வசுதேவரை பார்த்து துவம் எது ப்ரிட்சசை நீ எதை கேட்குறியோ அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு கேட்டால் நீ கேட்கறது பாகவத தர்மங்களை பற்றி கேட்குறாய் பாகவத தர்மான்னு ப்ரிட்சசை பாகவத தர்மங்களையெல்லாம் நீ நான் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அது எப்பேற்பட்டது தெரியுமோ அந்த பாகவத தர்மங்கள்லாம் விஸ்வ பாவனான் இந்த உலகத்தையே சுத்தம் பண்ணக்கூடியது பாகவதர்களெல்லாம் உலகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தீமைகளையெல்லாம் நீக்கி நன்மையையே செய்து உலகத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள் ஆகவே விஸ்வ பாவனானு பாகவத தர்மான்னு தொம் ப்ரிட்சசே எது பிச்சசேன்னா யாதொரு பாகவத தர்மத்தை உலகத்தை புனிதப்படுத்தக்கூடிய பாகவத தர்மத்தை நீ கேட்கிறாயோ ஏதத் விவசித்தம் भवता ஏதத் விவசித்தம் சம்மக்கு ஏவ ஏவன்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டு எங்கிட்டருந்து பாகவத தர்மத்தை தெரிஞ்சு உலகத்துக்கெல்லாம் என் மூலமாக தெரியட்டும்னு நீ நினைக்கிற உன்னுடைய இந்த முயற்சி பவத்தா ஏதத் விவசித்தம் நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கிறது ஒரு முயற்சி விவசித்தம்னு சொன்னால் முயற்சின்னு அர்த்தம் யாதொரு முயற்சியானது உன்னால் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறதோ என்ன முயற்சி எங்கிட்டருந்து பாகவத தர்மத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ ஒரு முயற்சி பண்ணியிருக்கே அது ரொம்ப பாராட்டணும் சமையகேவ தத் அது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸ்ரேஷ்டம் நீ கேள்வி கேட்டது ரொம்ப அத்தம் அப்படின்னு சந்தோஷப்படுகிறார் நாரத மகரிஷி இதை சுக்காச்சாரியார் பரீட்சத்துக்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் சம்யகே தத் வியவசித்தம்